வணக்கம் நட்டினியின் பங்குனி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஓடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் மார்ச் இருபத்தி இரண்டு ஆகிய இன்றைய தினம் உலக தண்ணீர் தினம் இந்த நாளிலிருந்து நாம் தண்ணீரை சேமிக்கவும் சிக்கனமாக பயன்படுத்தவும் முயற்சி மேற்கொள்ளலாமே தமிழக செய்திகள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு சென்னையில் பெரிய அளவில் விழா ஏற்பாடு செய்யப்படும் என்று துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னை டிஜிபி வளாகத்தில் காவலர்கள் இருவர் மண்ணினை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீடுகட்ட ஒதுக்கப்பட்ட நிலத்தில் வணிக வளாகம் கட்டி வாடகை வசூலிப்பவர்கள் நில அபகரிப்பாளர்கள் என கருதப்படுவார்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது கம்பும் பள்ளத்தாக்கில் முல்லை பாசனத்திற்கு பயன்படும் ஏழு வாய்க்கால்கள் நான்கு அணைக்கட்டுகள் பராமரிப்பு மற்றும் புதுப்பிக்கும் பணிகள் துவங்கியுள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர் கூட்டுறவுர்தல் பணியில் ஒரு லட்சம் பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர் என மாநில கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் ஆணையர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் இருந்த மணலை தனியார் இறக்குமதி செய்தாலும் அதையும் அரசே விற்பனை செய்யும் எனவும் தனியாருக்கு நேரடியாக விற்பனை செய்ய அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் சட்டசபையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மத்திய நிதி ஆணையத்தின் வரம்புகளில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பத்து மாநில முதல்வர்களுக்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார் கர்ப்பிணிகளுக்கு பெட்டகம் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கூடங்குளத்தில் மூன்றாவது அணு உலை இந்த ஆண்டுக்குள் செயல்பட தொடங்கும் என இந்திய அணுசக்தி கழக தலைவர் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை அறுபதிலிருந்து அறுபத்தி இரண்டாக உயர்த்தும் திட்டம் எதுவும் இல்லை என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இந்திய தேர்தல் நடைமுறைகளில் தலையிட முயன்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரபல சமூக வலைதளமான பேஸ்புக்கிற்கு மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் இரண்டு காவலர்கள் வீரமரணம் அடைந்தனர் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் புகார்களில் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளும் மருத்துவம் படிக்கலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேலும் மனநோய் அறிவார்ந்த இயலாமை மொழி இயலாமை குள்ளத்தன்மை கேட்டல் குறைபாடு பேச்சு மற்றும் மொழி இயலாமை குறைபாடு உள்ளவர்களும் மருத்துவம் படிக்கலாம் என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது சீனா நமது நாட்டு எல்லையில் விமான நிலையங்கள் மற்றும் ஹெலிபேடுகள் அமைத்து வருகின்றன ஆனால் பிரதமர் மோடியோ மௌனம் காத்து வருகிறார் என எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் அயல்நாட்டுச் செய்திகள் தீவிரவாதிகளின் புகலிடங்களாக விளங்குவதை மாற்றிக்கொள்ளாத வரையில் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ள பாதுகாப்பு நிதியை மீண்டும் வழங்க இயலாது என்று பென்டகன் அறிவித்துள்ளது பேஸ்புக் பயன்படுத்தும் சுமார் 5 கோடி பேரை பற்றிய விவரங்கள் ஒரு செயலி மூலம் திருடப்பட்டு கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா என்ற அரசியல் பிரச்சார நிறுவனத்திடம் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மறைந்த லிபியா நாட்டு தலைவர் கடாபியிடமிருந்து மில்லியன் கணக்கில் யூரோக்களை பெற்றது தொடர்பாக பிரான்ஸ் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்க்கோசியிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது மீண்டும் ரஷ்ய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விளாடிமிர் புட்டினுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார் சீனாவின் அரசு மற்றும் ராணுவ அதிகாரிகள் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்று அந்நாட்டின் இரண்டாவது முறையாக அதிக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஸி ஜின்பிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் வழக்கு விசாரணைகளுக்காக தான் பாகிஸ்தான் வர வேண்டும் என்றால் தனக்கு அரசு பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என அந்நாட்டின் முன்னாள் ராணுவ ஆட்சியாளர் முசரப் வலியுறுத்தியுள்ளார் சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள காத்தம் என்ற பகுதியில் அதிரடியாக தாக்குதல் நிகழ்த்திய ஐ பயங்கரவாதிகள் முப்பத்தி அரசு படையினரை கொன்றுவிட்டு அந்த பகுதியை கைப்பற்றினர் வணிகச் செய்திகள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட விவோ வி ஒன்பது மாடல் அமேசான் இந்தியாவில் பட்டியலிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் நாளை முதல் இந்த ஸ்மார்ட் போன் மாடல் அறிமுகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நஷ்டத்தின் சிக்கி தவிக்கும் வீடியோகான் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தனது Liberty Videocon General Insurance நிறுவன பங்குகளை முழுவதுமாக விற்பனை செய்துள்ளதாக அறிவித்துள்ளது Beam அடிப்படையில் இயங்கும் ஆப்ஸ்களுக்கு புதிய கட்டுப்பாட்டை தேசிய பண பரிவர்த்தனைக் கழகம் விதித்துள்ளது மத்திய அரசு விதித்துள்ள இறக்குமதி வரி விதிப்பால் சமையல் எண்ணெய் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது இதே சமயம் விளைச்சல் அதிகரிப்பால் அரிசி மற்றும் பருப்பு விலை குறைய தொடங்கியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் சாராவில் நடைபெற்ற எட்டாவது உலக அத்லட்டிக் ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் ஆனந்தன் நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் மற்றும் நானூறு மீட்டர் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து அணியான சென்னையின் எப்சி அணி தனது வீரர்களான மெயில்சன் கிரெகரி நெல்சன் ஆகியோருடனான ஒப்பந்தத்தை நீட்டிப்பு செய்துள்ளது அமெரிக்காவில் நடைபெறும் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்பரி தகுதிச் சுற்றின் கடைசி ஆட்டத்துக்கு முன்னேறியுள்ளார் டெல்லியில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறும் சர்வதேச துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை போட்டியின் மூலமாக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க பதினாறு பேருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியை திரையரங்க உரிமையாளர்கள் சந்தித்துள்ளனர் சந்திப்பின் போது எட்டு சதவீத கேளிக்கை வரியை ரத்து செய்ய வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை திரையரங்கத்தை புதுப்பிக்கும் முறையை மூன்று ஆண்டுக்கு ஒரு முறையாக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை முதலமைச்சரிடம் அவர்கள் வழங்கினர் நடிகர் பாடகர் பாடலாசிரியர் என பன்முக திறமைகளை கொண்ட அருண் ராஜா காமராஜ் மகளிர் கிரிக்கெட்டை மையப்படுத்தி புதுப்படம் ஒன்றை இயக்க இந்த படத்தை முதல் நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிக்க உள்ளார் மெட்ரோ படநாயகன் சிரிஸ் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கும் படம் ராஜா ரங்குஸ்கி இந்த படத்தில் இடம்பெற்ற நான் யாருன்னு தெரியுமா என்ற பாடல் மார்ச் பதினைந்தாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த பாடலை சிம்பு பாடியிருக்கிறார் இப்பாடலுக்கு யூ டியூபில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது கன்னடத்தில் பவன்குமார் இயக்கத்தில் வெளியான யூ டேர்ன் படம் விமர்சன ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்றது தற்போது தமிழ் மற்றும் தெலுங்கிலும் இந்த படத்தின் ரீமேக்கை பவன்குமார் இயக்கி வருகிறார் காலா படத்தின் தமிழ் தெலுங்கு ஹிந்தி சாட்டிலைட் உரிமையை எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு ஸ்டார் டிவி வாங்கி இருக்கிறது அதோடு இப்படத்தை தனுஷ் தயாரித்துள்ள நிலையில் லைகா நிறுவனம் நூற்றி கோடிக்கு இப்படத்தின் உரிமையை வாங்கியுள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒருமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடிக்க டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்